பாடம் பதினெட்டு பிரயாணிகள் கூட்டமாக செல்லும் போது பாங்கு இக்காம சொல்வதும் ஹஜ்ஜின் போது அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் நடந்து கொள்ளும் விதமும் குளிரான இரவுகளிலும் மழை பெய்யும் இரவுகளிலும் கூடாரங்களை தொழுது கொள்ளுங்கள் என்று மாண்டின் அறிவிப்பு செய்வதும்